வணக்கம் நெகிழந்தலி நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு மருந்து பொருட்கள் மற்றும் பல விலை பொருட்கள் உட்பட ஒரு கோடி டாலர்களுக்கும் மேல் மதிப்புள்ள பொருட்களை சுமந்து சென்று எஸ் எஸ் கப்பல் தனது முதல் பயணத்தின் போது கடலு மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டைம் ஜோன் எனப்படும் நேர வளையங்களை ஐக்கிய அமெரிக்க காங்கிரஸ் நிறுவி பகல் பகலொலி சேமிப்பு நேரத்தை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சிட்னி துறைமுக பாலம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானில் USS எஸ் என்ற அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டதில் 800 பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பல விலை பொருட்களுடன் கடலில் மூழ்கிய SS எஸ் ஜார்ஜியானா என்ற கப்பலின் பாகங்களை 102 வருடங்கள் கழித்து ஈ லீ ஸ்பென்ஸ் என்பவர் கடலுக்கடியில் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவும் வங்காளதேசமும் நட்புறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய அரசிடம் நீதி கோரி உண்ணாண் நண்பு போராட்டத்தை அன்னை பூபதி என்ற இலங்கை தமிழர் தொடங்கினார் நீதி வழங்காத நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அவர் மரணத்தை தழுவினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் ஆப்கானிஸ்தான் மீதான படையெடுப்பு முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மனித உரிமை மீறல் குற்றங்களில் ஈடுபட்டதற்காக ஜிம்பா வே நாடு காமன்வெல்த் அமைப்பில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தைவான் பிரதமர் ஜின் ஜியூ பியான் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளுட்டோவின் புகைப்படம் முதல் தடவையாக எடுக்கப்பட்டது ஆனால் அப்போது புளுட்டோ ஒரு கோளாக அங்கீகரிக்கப்படவில்லை இனி இந்நாளில் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்ரமன் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வின்சென்ட் வெண்டர்பைல் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனு ஸ்ரீ இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூத்தி ஆறாம் ஆண்டு இப்னு கல்தூன் டுனிசியா வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எட்கர் ரைஸ் பரோஸ் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆச்சார்யா கிரிபலானி இந்திய வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எலம் குளம் மணக்கல் சங்கரன் நம்பூதிரி பட் இந்திய அரசியல்வாதி முதலாவது கேரள முதல்வர் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆர்த்தர் சி கிளார்க் அறிவியல் புதின எழுத்தாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரகுபரன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேரங்களே